அவர்கள் கூறியதாவது பெண்கள் நாய்கள் கழுதைகள் தொழுபவருக்கு குறுக்கே சென்றால் தொழுகை முறிந்துவிடும் என்று கூறுவதன் மூலம் எங்களை கழுதைகளுக்கும் சமமாக்கிவிட்டீர்களே நான் கட்டலில் படுத்திருக்கும் போது நபிசல்லு அலிவசல்லம் அவர்கள் கட்டிலுக்கு நேராக நின்று தொழுவார்கள் அவர்களுக்கு நேராக கால்களை நீட்டுவது எனக்கு பிடிக்காததால் கட்டிலின் கால்கள் வழியாக நடுவி சென்று விடுவேன்